செல்ல விருப்போடு செல்வது என்ன அர்த்தம் என்றால் திருத்தல யாத்திரையும் ஒண்ணு கிடையாதுக்கு போனாலும் அப்படி போனார் இந்த மாதிரி தோறும் செலுகிறார்கள் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்ங்கிறத தலம் என்றாக்கி தலையாத்திரையு எனக்கு என்ன ஒரு விருப்பம்னு கேட்டா செலவு நயப்பு என்ற ஒரு அருமையான தமிழ் சொல்லால் சொல்லலாம் யாரும் பழக்கத்தில் கொண்டாடல கொண்டாடுங்க கேட்டா செலவுன்னு செல்லுதல் யாத்திரையும் சொல்றீங்களா அந்த யாத்திரை என்பதுதான் சீக்கிர டு செலவு இது செலவு அப்புறம் இது செலவுன்னு சொல்லும் போது இந்த செலவு அல்ல செல்லுதல் அர்த்தம் அது எப்படி செல்லுதல் நயந்து செல்லுதல் நயன விருப்பத்தோடு செல்லுதல் திருவாவது வழிபாடு செய்தோம் நாளைக்கு அழைக்கலாம் இந்த செலவு நான் கண்டுபிடிச்சது அதை எடுத்து வைத்துக் கொண்டு தலையாத்திரை என்பதுக்கு செலவு நயப்பு என்ற சொல்ல பயன்படுத்தலாம் என்று திருவாவூரதுறையில் இருந்து நம்முடைய நாவுக்கர்களுடைய திருவுள்ளம் செலவு விரும்புகிறது நாமும் கூட செல்லுகிறோம் ஏரி பூனல் பொன் மணி தரும் திரை நீர் பொன்னி மறுதீ அன்பினோடு மறிவிரவு கரத்தாரை வணங்கி வைகி வன் தமிழ் பா மாலை பல நேர திருவாவூர்தூலிருந்து சரி இப்பொழுது இங்கிருந்து மெதுவாக அவரை இங்கே சென்றார் திருவிடை மருதூர் செல்கிறார் திருவுடை மருதூரில் சென்று இடை மருதை சென்ற அன்பினோடு மறிவிரவு கரத்தாரி வணங்கி வைகி திருவிடை மருதூரில் சென்று மிக பெருமானை எல்லாம் வணங்கினார் திருவிடை மருதூரில் இருக்கிற பெருமானுக்குத்தான் மகாலிங்கம்னு லிங்கமும் பெரிய பெரிய லிங்கமாக இருக்கும் அந்த பெருமானுடைய திருநாமும் மகாலிங்கம் பெயரை அங்க இருக்கிற அந்த வைப்பது அதே போல அங்க இருக்கிற அந்த அம்மையினுடைய பெயரை பெண்ணுனா பெண்ணுக்கு வைப்பார் இது ஒரு காலம் மரபாயிருந்த காலம் இருந்தது இல்லை அதனால் என் மகாலிங்கப் பெரிய சிவலிங்கம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிப்பட்ட அருமையான பெரிய கோவிலே போய் வணங்கி சென்று சென்று பதிகம் மகிழ சாத்தி வன் தமிழ்ப்பா மாலை பல மகிழ்ச்சாத்தி அருமையான பல திருமுறைகளை எல்லாம் அங்கே விண்ணப்பம் செய்து பொறியரவம் புனிந்தாரை திருநாகேச்சுவரத்து போட்டி அங்கிருந்தது நீங்கள் பார்த்தா அதெல்லாம் ஃபோர் வழி தான் திருவாவூடு துறை திருவாவூர்லேருந்து அப்படி ஏறிங்க இப்போ ஆனால் இந்த சாலையெல்லாம் அப்போ கிடையாது இருந்தாலும் அந்த வழியாக தான் போயிடணும் ஒத்தவடிப்பாவே அல்லது ஏதேனும் சாதாரண வண்டி பாக தான் இருந்திருக்கும் அந்த காலத்தில் அதில் போகணும் போனால் இடையில ஆடுதுறைனு ஒரு பதி இருக்குது இப்படியோ அது நிகழ விட்டுக்கா ஆடுதுறை போகல அதுவாக அவங்களுடைய இதுக்கு கவனிக்கலாம் இப்போ ஆடுதுறைன்னு ஒரு தளம் அது விட்டிங்கன்னா நீங்கள் திருவிடமரு இப்போ இல்லை திருவிடமருதுலேருந்து போகின்ற பொழுது இது திருவாவடுதுறையிலிருந்து போகின்ற பொழுது இடையில ஆடுதுறை இருக்கு ஆனால் திருவிடை மருதூர்லேருந்து திருநாகேச்சுவரம் போகும்போது அது கும்போனத்துக்கு விபத்தில் போட்டு அதனால எல்லாம் அந்த அந்த வழியே தான் இருக்குது ஆகவே இப்பொழுது திருவாவூடு துறை அங்கிருந்து திருடை மருதூர் திருடை மருதூரிலிருந்து திருநாகேஸ்வரத்தில் அங்கேதான் நம்முடைய சேக்கலா பெருமான் ரொம்ப ஈடுபாடு கொண்டு அந்த திருக்கோயிலை செய்தது அதனால இப்போ திருநாகேஸ்வரம் சென்று போட்டி அருந்தமிழ்மாலை புனிந்து போந்து தெரிவிரைதன் மலச்சோலை பழைய மேற்க போயிட்டே இருக்க பழையாறு திருச்சத்தி முற்றத்தில் சென்று சேர்ந்தார் சத்தி முற்றம் என்ற ஊர் அங்கு சென்று சேர்ந்தாராம் நாவக்கருக்கு திருமான் ஒரே பாடல்ல ஒரு நான்கைந்து திருப்பதிகள் தாண்டிட்டார் சென்று சேர்ந்து திருச்சத்தி முற்றத்தில் இருந்த சிவக் கொடுந்தை குன்ற மகள் தன் மனக்காதல் குலவும் பூசை கொண்டருளும் என்றும் இனிய பெருமானி பாருங்க இருக்கிற பெருமானுக்கு சிவக்கொழுந்து சிவக்கொழுந்து சிவக்கொழுந்தை குன்ற மகள் தன் மனக்காதல் குலவும் பூசை கொண்டருளும் என்றும் இனிய பெருமானி உம்மையார் வழிபாடு செய்து நாளும் வழிபாடு செய்து கொண்டிருக்கிற அந்த சிவக்கொழந்தை என்றும் இனிய பெருமானி இறங்கி இயல்பில் திருப்பணிகள் முன்றிணிந்து செய்து தமிழ் மொழி மாலைகளும் சாக்குவார் அதாவது சில பதிகளில் போய் தங்குகின்ற பொழுது குழவார திருப்பணியும் மேற்கொள்வார் தங்காமல் அப்படி வழிபாடு கொண்டுகின்ற பொழுது திருப்ப பெருமானை வணங்கிட்டு அப்படியே போயிட்டிருக்கிறார் ஆனால் அங்கே போய் தங்கினதுனால குழவார திருப்பணியும் ரொம்ப அருமையாக செய்வார் சென்று சேர்ந்து திருச்ச்தி முற்றத்திருந்த சிவக்கொழுந்தை இப்படி போய் வணங்கினாராம் கோவாய் புடிவி என்றெடுத்து கூற்றம் வந்து குமைப்பதன் முன் பூவாரடிகள் என் தலைமையில் பொறித்து வைப்பாய் எனப் புகன்று நாவம் பாடுதலும் நாதன் தானும் நல்லூரில் வா வா என்றே அருள் செய்ய வணங்கி மகிழ்ந்து வாயிகள் அங்கு ஒரு அருமையான திருச்சத்து மொத்தத்தில் ஒரு விண்ணப்பம் செய்து என்ன விண்ணப்பம் உன்னுடைய திருவடி தீட்சி எனக்கு வேண்டும் என்று கேள்வி அவர்கிட்ட ஒரு பெரிய என்னென்ன ஒரு முப்பது நாற்பது ஆண்டு அந்த சமணரோட இருந்துட்டே அந்த அந்த உடம்பை இருக்கணுமோ அதுமோ ஒரு அடுக்காவே படுது ஏன்னா இந்த அனுபவம் சுந்தரம் இருக்கோ ஞான சம்பந்தம் இருக்கோ மணிவாசம் இருக்கோ இல்லை இது ஒரு இறையிலே ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் போய் அந்த அங்க போய் தங்கினதுனால இந்த உடம்பு அங்கிருந்த உடம்பாச்சு பெருமானுடைய திருவடிப்பட்டதுன்னா அதெல்லாம் புனிதமாகும் என்று கருதி திருவடி தீசியே விரும்பினோம் எங்கே திருச்சத்து அந்த பாடலையும் எடுத்து காட்டினார் சேர்க்கலார் பெருமாள் கோவாய் முடி கடுங்கூற்றம் குமைப்பதன் உன்னி பூவார் அடிச்சோடு என்மேல் பொறித்தலை பெருமானி யமன் என்னைக்கு வருவான் என்னைக்கு வருவான்னு சொல்ல முடியாது அந்த அவன் கோவாய் முருகி கொடுங்கூற்றம் வருவதற்குள்ள உன்னுடைய திருவடியாகிய மலர் எனக்கு சூட்ட வேண்டும் நீ சொல்லிட்டு அதுக்கு மேல மேலும் போறார் பூவார் அடிச்சோடு என்மேல் பொறித்தலை போக சரி நீ கேட்குறப்பா திருவடி தீர்கால் செய்யல என்னவடி மூவா முழுப்பழி மூலம் கண்டாய் இது சுந்தரருடைய வாடகை செய்யணும் செய்யலை அது செய்யல பார்த்தா துணியை போட்டு துணியை போட்டு கட்டுவேங்க சுந்தரமோ நீள் மட்டும் தரல நாளைக்கு என்ன செய்வே சுற்றி வளைச்சு துணியை போட்டு கட்டிப்பேன் நாளைக்கு வந்து பாரப்பா ரொம்ப நாள் பழகின சுந்தரம் இப்படி போட்டு என்னை எல்லாரும் பார்க்கும்படியாக என்னை போய்ட்டு துணியை போட்டு கட்டுறான்னு சொல்லப்படாதுப்பான் அப்படின்னு எனக்கு சாயந்தரமே கொடுத்தா இல்லை நாளைக்கு அப்படி தான் செய்யணும் இதெல்லாம் வந்து போனார் அப்படிலாம் இவங்க சொல்கிற பழக்கம் இல்லை ஆனால் அவர் நட்பு முறையில் சொன்னார் இவங்கெல்லாம் அடிமை தரும் பேனவர் ஆனால் இந்த இடத்துல அப்படி சொல்லாமல் ஒன்று சொன்னார் போக வெடில் பெருமானே எனக்கு திருவடி திகிச்சை எனக்கு பண்ணி வைக்கணும் ஒரு கால் திருவருள் கொஞ்சம் நீட்டிக்குமான மூவா முழுப்பழி மூலம் கண்டாய் என்ன படிநர் ஒரு அடிவன் வேண்டனர் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாயின்னு பெருமானுக்கு பேர் என்னமோ அந்த வயதானவர் வேண்டினார் அவருக்கு இந்த திருவடி ஜீச்சை என்னமோ பெருமானும் கொடுக்கல என்று நாலு பேர் உனக்கு படி சொல்லு அதனால் எனக்கு திருவள்ளி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டார் பெருமானும் நல்லூருக்கு வப்பாங்க திருநல்லூர் பக்கத்தில் தான் நீ அங்கே வந்துருந்தார் எனவே சத்திமுற்றத்தில் இவ்வாறு பெருமானோடு பேசுகின்ற வாய்ப்புங்களா இது திருவடி தீட்சை வேண்டும் என்று கேட்கும் அதற்கு பெருமான் இணைங்கி நீ திருநள்ளூருக்கு வா என்று அழைத்தான் நெறியே வந்த நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் அல்லவா அவனுதான் அது திருநல்லூருக்கு வா திருவடி தீட்சை தரேன்னு சொன்னவன்னு உடனே தச்சி சத்து முற்றத்தை விட்டு பொறுத்த இதோ திருநெல்வர் திருநள்ளூரில் பெருமானுடைய திருக்கோயில் திருமான் அப்படி திரு திருக்கோயில் போய் அப்படி வளம் வந்து அப்படி வருகின்ற பொழுதே பெருமான் தன் திருவடியை அந்த இரண்டு திருவடிகளையும் இவருடைய தலைமையீது சூட்டி அந்த திருவடி தீட்டை அப்படி செய்த உடனே தான் இந்த அருமையான பாடலை பாடுகிறார் பெரும்பாலும் நம்ம பஞ்சபிராணம் பாடுகின்ற ஓதுவா மூர்த்திகள் இந்த பாடலை பாடுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு பெரும்பாலோருக்கு எதேனும் ஒரு ஒரு வேட்கை இருக்கும் பொண்ணு கல்யாணம் ஆகணும் பையனு கல்யாணம் ஆகணும் எந்தபடி ஏதேனும்ங்களா அதனால் இப்போ நமக்கு எல்லாருக்குமே ஒரு பிரார்த்தனை விரைவில் நமக்கு குடமுழுக்காகணும்ங்களா சுவாமியுடைய திருவுள்ளப்படி ஆகணும் அவங்க என்னென்னவெல்லாம் திருவுள்ளம் படுத்துகிறார்களோ அதுபோல எல்லாம் திருப்பணியில் ஒரு வித குறைவின்றி நிறைவாக இருந்து அவர்கள் திருவுள்ளம் போலவே குடமுடுக்காகும் பெருமான் அப்படியா செய்வான் உன் முதலைய நினை இந்த பாட்டு அருமையான பாட்டு நன்மை பெருக அருள் நெறியே வந்தனி திருநல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் சென்றாராம் அருமையாக பெருமானை வணங்கினாராம் அப்படி வணங்கி மகிழ்ந்து எழும் என்ன ஆக்கினார் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் அருமையான வாக்கு உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் யார் பெருமான் முருகாம அதனால் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று சொன்ன உடனே சுவாமிகள் நமக்கு அந்த நாள் எந்த நாள் என்றால் மூணு ஆறு ரெண்டாயிரம் அன்று குடமுழுக்கு நிகழும் ரெண்டாயிரத்தி ஒன்று மூணு ஆறு ரெண்டாயிரம் ஒன்று மூணு ஆறு குடமுழுக்கு என்று அவருடைய கை வண்ணத்தினாலே எழுதி எனவே அந்த மூணு ஆறு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டும் அது காலையில்தான் நமக்கு குடமுழுக்கு இருக்கும் அப்பொழுது பெருமானியும் அருமையாக முருகப்பெருமானியும் அணுங்கி மகிழலாம் அதற்கெல்லாம் கம்மூல காரணமாக இருக்க வேண்டிய குருமூர்த்தியுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழலாம் அந்த நாள் பெரும் நமக்கு தெரிவில் வர வேண்டும் என்று எல்லாம் அல்ல வணங்கி திருநல்லூர் பெருமானை வணங்கி எல்லாரும் வீழ்ந்தால் முன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் எப்பா நீ இந்த திருச்ச்தி திருவடி தீட்ட வேண்டும் என்று இப்ப நான் அதை காரிய செய்றேன்னு சொல்லி திருவடி திட்டம் நல்லூர் என் திராவர்தம் தென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் மூர்த்திகள் இதே பாடுறதுன்னு கேட்டால் பெரும்பாலும் வந்த அன்பர்கள் எல்லாம் சுவாமி விநாயகர் அந்த சுற்றுவோணி எல்லாம் அர்ச்சனை பண்ணியிருப்பாங்க பண்ணும்போது ஏதேனும் ஒரு கருத்தை அவங்களுக்கு தான் செய்யும் இல்லைத்தார் தானே இதுக்கு காரியம் நடக்கணும் சாமி இந்த காரியம் நடக்கணும் என்று வேண்டியிருப்பாங்கண்ணா அவர் வேண்டிகிட்டு இருக்கும்போது இவங்க பாடும்போது மூர்த்திகள் பாடும்போது அவங்க அந்த காரியத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இவர் பெஞ்ச புராணத்தில் பெரிய புராணம் பாடுகின்ற பொழுது உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்ற வரதம் தென்னிமிசை பாதமலர் சூட்டி நான் சிவபெருமான் என்று நாவுக்கருத்துக்கு சொன்னதை சொன்னா நம்முடைய நினைப்பையும் ஆண்டவன் முடிப்பார் நாம் நினைக்கிறோம் போதுவா மூர்த்தி பாடுறாங்க அதனால் இந்த காரியம் நடக்கும் என்று நம்ம அதுக்காது பெரும்பாலான போதுவா மட்டிகள் பெரிய புராணத்தில் இருந்த பாட்டு பாடு பெரியவங்களுக்கு வேற தெரியும் நினைப்பதனை முடிக்கின்றோம் என்ற ஒரு முடிவுடைய பாடலா இருக்கு பேரடிவும் கண்களையே கொள்ள கொள்ளலாம் நிறைய பாட்டு இருக்கு பெரிய புராணத்தில் ஆனாலும் அப்புறம் இன்னொரு பாட்டு இருக்கு நிறைவான பாட்டு பெரிய புராணத்தில் கடைசியா இருக்கிற பாட்டு என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுடார் அடியாரவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் இதான் பெரிய புராணத்தில் நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூணாவது பாட்டு அது எப்படி தொடங்குது என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் அப்படி வருது இந்த பாட்டு தான் இந்த ஆன்மாக்களுக்கு இந்த வழிபாடு செய்ததுனால அர்ச்சனை செய்தனால என்றும் இன்பம் பெருக முடியாது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி அப்படி பாடுனோம்னா மன மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம நினைக்கிறோம் மூர்த்திகளும் பாடுறாங்க முக்கியமாக நம்ம காரியம் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அதுபோல நம்முடைய குருமூர்த்திகள் அந்த திரு அந்த உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று முருகப்பெருமான் அருள் செய்து அந்த உரிய நாளில் உரியவாறு எல்லா வளமும் நலமும் பெருக எல்லோருக்கும் பெருக குருமூர்த்திகள் திருவடியும் நீடூடி வாழ நடைபெறும் என்று நாம் யூஸ் தான் அருமை இந்த பாடல் இன்று நாம் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பாகவும் இருந்தது இப்படியாக திருவடி தீட்சை பெற்றார்கள் இந்த திருவடி தீட்சைன்னு சொல்லும்போது நம்ம சொல்லி சொல்லுங்க திருவடி தீட்சை இப்பொழுது பெரும்பாலும் எங்கேயும் கிடையாது அது மாதிரி பெரும்பாலும் தீட்சை எழுத்துகிறது கேட்டால் அனுஷ்டானத்துக்காக மந்திரம் செய்வாங்க அப்புறம் சிவ பூஜை செய்வாங்க எடுத்துக்கும்போது அந்த மந்திரத்திலேயே சொல் தொடர் சேரும் சொல்லிடுவாங்க அது பூஜை பண்ணிட்டு அவ்வளவுதான் விசேட தீட்ச ஞான தீட்சைங்கிறதுலாம் பெரும்பாலும் துறவியா இருக்கவர்களுக்கு தான் கொடுப்பாங்க இல்லத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த சிவபூஜை எடுத்துக்கிட்டா அதான் நிறைய அப்படியே திருவடி தீட்சைங்கிறது திருமடங்கள்லயும் இல்லை திருமடங்கள்லயும் இப்ப பழக்கம் போய் ஒரு ஏ ஒன்று நம்முடைய தொண்டமண்டல ஆதீனத்தில் இப்ப இருப்பவர்களுக்கு ஜலகண்ட குருமூர்த்திகள் அவரை சுருங்க சொல்லால் அப்படிதான் சொல்லப்படாதுன்னு சன்னிதான சொல்லப்படாதுன்னு சொல்றதில்லை ஆனா வழங்கணுங்கிறதுக்காக அந்த பழைய பேரை சொல்றது மன்னிக்கணும்னு சொல்லி சொல்றேன் முத்து காஞ்சிபுரத்தில் தாம் பட்டம் ஏற்கின்ற பொழுது சூரியனார் கோயில் ஆதீன மகா சன்னிதானவர்கள் வந்திருந்து திருவடி தீட்சை செய்து வைத்தார்கள் எங்கள் வாழ்நாளே திருவடி தீட்சை பார்த்தது காஞ்சிபுரம் அங்கெல்லாம் நிறைய மரங்கள் இருந்தாலும் இந்த திருவடி தீட்சை ஒன்று யாரும் அதிகமாக செய்ய முடியும் இங்கே தான் செய்ண்டு பேருமே குள்ளம் சூரியனார் கோயில் ஆதீனமும் ரொம்ப குள்ளம் எவ்வளோதான் இருப்பாங்க நம்ம அவர்களும் தொண்ட பண்ணாதீன்னு ரெண்டு குள்ளம் ரெண்டு பேரும் நல்ல ரெண்டு பேரும் நல்ல நிறை கடல் அப்படி இருந்தோம் அதனால் அந்த ரெண்டு திருவடியும் அப்படியே எடுத்து அவர் அப்படியே வணங்க அந்த ரெண்டு திருவடியும் அப்படியே அவங்க தென்னிமிசை பாதமலர் சூட்டினார் எங்கே காஞ்சிபுரத்தில் அதுக்கு முன்னையும் பார்க்கல பின்னையும் பார்க்கலாம் அதான் ஒன்று முருகா அதனால பாதமல சூட்டினான் சிவபெருமான் என்று சொன்னார் இவர் வேண்டி பெற்றார் எனக்கு திருவடி ஜீஷி வேண்டும் என்று வேண்டி பெற்றவர் ஆனால் வேண்டாமலேயே பெற்றார் சுந்தரமூர் சுவாமி அது எங்க என்றால் சித்தவட மடம் சித்தவட மடம் பகுதியில் சித்தவட மடம்ன்றது அங்கே என்ன செய்திருக்கிறார் ஏன்னா நான் பாருங்கள் நாவுக்கரசர் அங்கே இருந்த இடம்னு சொல்லிட்டு அது அது திருவதிகை வீரட்டானதுக்கு உள்ளே கூட போகலை ஏன்னா பெரியவங்கப்பட்ட கால் அந்த இடத்துல நாமும் கால் படுறதா என்று கருதி சுந்தர்மூர் சுவாமிகள் அந்த திருவதிகை வீரட்டானது பக்கத்தில் ஒரு சித்தப்பட மடம்னு இப்போ அது இருக்குது அந்த மரத்தை போய் தங்கியிருக்கேன் தைங்கன்னா பெருமானை மனதில் நினைத்து கொண்டே படுத்தார் படுத்த உடனே கண்ணிருக்கிறார் பெருமான் என்ன செய்தார்டிவம் உண்டு இவர் எங்க படுத்திருக்கிறாரோ அந்த இடத்துல தான் கால் படும்படியா இவரு படுத்தவனு இவர் இளைஞரா சுந்தரமுர் சுவாமிகள் யாரையா அந்த மாதிரி என்னுடைய தலையில கால் படுறது பெருமான் என்னமோ யா நீங்க படுத்திருக்கியா தம்பி எனக்கு தெரியாது வயசான காலை நான் அதனால் பட்டுது வேறு ஒன்றும் இல்லைப்பா அது சொன்ன உடனே வயசான காலத்தில் இதெல்லாம் நீ என் வீடு வீடங்கி இருந்தா என்ன என்று இப்போ அறவுரை வரும் அது எட்டாம் நூற்றாண்டு அப்படி வரல வரல என்ன செய்தா அந்த கிழங்கிட்டெல்லாம் இங்கே வருது செத்தடஞ்சாவடிங்கல வீடரங்கி வாஜடிங்கிருக்க வேண்டியதானு என்ற அறவுரை இருபதாம் நூற்றாண்டில் வரும் ஆனால் அப்பா என்ன செய்தா ஐயா பரவாயில்ல நீ படுத்துங்க அடியேன்னு எட்டை போய் படுத்துக்கிறேன்னு போச்சு இப்படி ஒரு இளைஞர் இருக்கணும் சொல்றது பெரிய புராணம் காட்டும் சமுதாய அறம் என்றே ஒரு ஆய்வு சொன்னா அது மேலே அம்மையே திவலோகம் ஆள்வதற்கு யாருமே முத்தி முத்தி தருது அதுக்கப்புறம் இந்த நாட்டுக்கு ஏதேன்னு என்னையா சமுதாயத்துக்கு அறம் தருதுன்னா இது ஒரு அறம் அப்போது ஒரு முதியவராக இருந்தால் இளைஞர்கள் அந்த முதியவருக்கு வர்றது மதிப்பு அவங்கெல்லாம் போவா அது என்ன நினைக்கணும் அவங்க எல்லாம் விடவா நாம் போயிருக்கிறோம் எத்தனையெல்லாம் போயிருப்பாங்க இன்றைக்கி தடுமாடுறாங்க பாவம் ஐயா என்ன வேணும் உங்களுக்கு என்ன ஒண்ணும் இல்லை இங்க கொஞ்சம் கொஞ்சம் கூட போகும்போது இந்த பை தான் பெருசாக இருக்குங்க அப்படியா கொடுங்கயா நான் வாங்கிக்கிறேன் என்று வாங்குவேன் எந்த அளவாவது ஒரு உதவி செய்வதற்கிருக்குது அதுதான் இளைஞர் உலகம் முதியோரு லட்சத்தையும் வேற என்ன காது பணம் கொடுக்க முடியுதா செய்யும் ஏன்னா நாம் அந்த முதுமையை அடைவோம் என்ற ஒரு நினைவு மட்டும் வந்ததானால் நிச்சயமா அதனால் என்ன செய்தார் சுந்தரமூர் சுவாமிகள் என்னப்பா யார் என் தலையில் இந்த மாதிரி வந்து கால் போடுறதுன்னு கேட்டவர் ஐயா ஐயா வயது முப்பது நாளாக போட்டேன் தப்பி தப்பாக நினைக்காத தம்பி அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னா எட்ட போய்யா என்று அவரை சொல்லாமல் தான் போய் வேரோடத்தில் போய் படித்தார் நீங்க இல்லாமல் நீங்கள் இப்போ முதியோர் ஏறி இருக்காங்க இளைஞர் உட்காந்துருக்குறாங்க சீட்டில் அப்படின்னு சொன்னால் சில நமக்கு என்ன பண்றதுன்னு கேட்டா தம்பி நீல நிக்க உட்காருங்க அதனால சுந்தரமூர் சுவாமிகள் அது மாதிரி எட்ட போய்படுத்தவுது திருவடி இங்க வந்தது இவர் போய் படுத்த அப்படி கொஞ்சம் நேரம் அப்படி கண்ணா சொல்றதுக்கு முன்னால் அவர் காலை இங்கே வரும்படியாக படுத்தார் ஆட்டம் ம் இந்த மாதிரி கிழமை இருந்தால் என்ன பண்ணுறது பட்டுருக்கு கொஞ்சம் கோபமாக கேட்டார் யார் யார் திரும்ப என் காலை போடுறது அப்படின்னு என்ன உனக்கு தெரியாதாப்பா அப்படின்னு தெரியாதான்னு சொன்ன ஒன்று தான் என்று சொல்லி அதான் வந்து இப்படி அவருக்கு ஒரு முறைக்கு இரண்டு முறை சுந்தர பெருமானுக்கு அந்த மாதிரி திருவள்ள நாவுக்கருதற்கு வேண்டி கிடைத்தது மணிவாசகருக்கு இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்துணையும் தொடர்ந்தொழிந்தேன் அவன் திருவிழி தீர்ச்சி பெற்றிருக்கார் திருவடி தீட்சை பெற்றதாக வரலாற்றிலேயோ அல்லது திருமுறையிலேயோ பாக்கலன்னு ஞான சம்பந்தம் ஞான சம்பந்தம் திருவடி தீட்சை பெற்றதாக வரலாற்றிலேயும் இல்லை வாக்கலும் இல்லை வாக்கு அது ஞான புள்ள பெற்ற புள்ள அதனால ஞானப்பாலே கொடுத்துட்டது அதனால எல்லா வித அந்த ஞானப்பால் கொடுத்ததுனால இதெல்லாம் இல்லாமல் எனவே அப்ப நால்வரில் திருவடி தீட்சை பெற்ற மூவர் யார் ால் நா கருதர் சுந்தர சுவாமிகள் இவற்றி இவர்களுக்கு திருவள்ளதீட்ச எவாறு கிடைத்தனகாஜி எவ்வாறு கிடைத்தன சுந்தரரை பொறுத்தவரையிலும் சாமியே கிடைத்தது அது ஒரு இருமுறை கிடைத்தது மணிவாசுகரை பொறுத்த மட்டில் கிடைத்தது ஆனால் நானே அவன் செய்தேன் என்று அதற்கு முன்னைய பிறவியை காரணமாக்குகிறார் எனக்கு திருவடி தீட்சியும் என்று வேண்டி கேட்டு ஆனா கேட்ட இடம் திருச்சத்தி முற்றம் நல்லூருக்கு வா என்று அழைத்து நல்லூரில் கொடுத்தார் தெரிய வேணாம திருவடி தீட்சி பெற்றவர்கள் யார் யார் அவர்கள் பெற்ற விதத்தில் உள்ள வேற்றுமையை விளக்குக பழைய வேண்டி பெற்றார் ஒருவர் வேண்டாமலேயே ஒருமுறைக்கு இருமுறை பெற்றார் ஒருவர் குருநாதனாக வந்து முறைப்படி தீட்சி பெற்றார் ஒருவர் மணிவாசன் இப்படியெல்லாம் எனவே இப்படி அவர் பெற்றவர் நனைந்தனைய திருவடியின் தலைமையைத்தார் என்று புனைந்த திரு தாண்டகத்தால் போற்றி இது இந்த மாதிரி இந்த திருவடின்னு சொல்லும் போது எது நனிந்தனைய திருவடி என்று தெரியும் எதனால் நனைந்தது மழை நாளையா ஒரு கால் சிவருமா தீட்சை பண்ணும் போது மழை கொட்ட கால தண்ணிப்பட்டு நனைஞ்சு போனதா இல்ல பின்ன என்ன நனைந்தனைய திருவடி கேக்கலாம் அவர் தாண்டகத்தை படிக்கணும் யார் தாண்டகம் ாவுக்காண்டனைய திருவடி பெருமானுடைய திருவடி இந்த மழைத்துடையில் என்ன இனமலர்கள் போதவி மதுவாய்ப்பில்கி நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்த நல்லூரியம் பெருமானார் நல்லவாரி அருமையான தாண்டர் எது திருவடி நினைஞ்சதா இன மலர்கள் பில்கி திருவடியை சொன்னவர்கள் பலர் ஆனா இம்மாதிரி சொன்னது இந்த உலகத்தில் நறுமணம் மிக்கதும் நல்ல தேன் சொட்டுவதும் ஆகிய மலர்கள் எத்தலர் இருக்கோ அத்தனை விதமான மலரும் ஒரே என்ன பண்ணிச்சு கேட்டா தான் தேனை அப்படியே சொட்டுது சொட்டுறதில்ல கொட்டுது அந்த திருவடி பூரா நனைந்து அந்த கால் அப்படி எடுக்கும்போது அப்படி அந்த அந்த பக்கம் அந்த விரல் பக்கம் கால் பக்கம் எல்லாம் சொட்டுதான் அப்படிப்பட்ட இனமலர்கள் போதவிந்து மதுவாய்ப்பில் நான் இந்த திருவடியின் தலைமையில் வைத்த இதெல்லாம் படிக்கிறமே ஒரு சமயத்தில் இயக்கம் வருது இதெல்லாம் நமக்கு அனுபவமாக என்றைக்கு வரும் ஆண்டவன் நமக்கு என்னைக்கு செய்வோம் என்று ஏக்கமான திருவடி திருமடியில் பண்ணணும்னா லேசா ஆண்டு தேன் கொட்டும்படியும்படியான திருவடியான அந்த திருவடியை என் தலை மேல் வைத்தூர் பெருமானார் திருநள்ளூர்ல இருக்கிற பெருமான் தான் நல்லவாரி அடி எனக்கு எவ்வளவோ நன்மை அப்படி செய்தான் என்று அந்த தான் நம்முடைய சேக்கலார் பெருமான் அது சொல்லாமல் சொல்லி நனைந்தனைய திருவடி என்ற மேல் வைத்தார் என்று புனிந்த திரு தாண்டகத்தால் என்று சொன்னார் இப்போ இது படி சொல்லும் போது நிச்சயமா சொல்லணும் அந்த தாண்டகத்தை சொன்னால் தான் இதுக்கு வர சொன்னதால் இல்லைன்னா நனைந்தனைய நனைந்தனைய தான் எது நனிந்தனைய எப்படி நனைந்தனைய என்றால் எது நனைந்தனைய திருவடி எப்படி நனைந்தனைய இன மலர்கள்ந்து மதுவாய்பிலி நான் இந்த அதனால மலர்கள் தாமிய நெகிழ்ந்து அப்படி அப்படி சொல்லி இருக்குது நான் போய் இங்க இருக்கிற வண்டுகள் எல்லாம் அடிச்சு உதச்சுட்டு போய் அதை பிழிஞ்சு அதை கொண்டு அந்த பாட்டில் வச்சு அந்த பாட்டில் இருக்கிற தேனை கொட்டி நான் இந்த அந்த மலர்களால் சிந்தப்பட்ட தேன் அது திருவடி முழுதும் நனைய அந்த நனிந்தனைய திருவடி தலைவர் என்றெல்லாம் சொன்னார் நினைக்க வேண்டும் என்பதற்காகவே தான் தேக்கடார் பெருமான் இந்த தொடர் எடுத்து காட்டினார் என்ன செய்ததாம் நினைந்துருகி விழுந்தெழுந்து நிறைந்து மலர்ந்து ஒழியாத தனம் பெரிதும் பெற்று வந்த பெற்று வந்த வரியோன் போல் மனம் தடைத்தார் ஒரு அருமையான ஓமி வேற சொன்னார் ரொம்ப காலமா வறுமை வறுமையினா எ கொஞ்சம் இப்போ சாதாரணமாக இருக்கிறது வீடை வீட்டை ஒட்டு கட்டடமாக கட்டுறதுக்கு வறுமையோ அல்லது சாதாரணமாக இருக்கிற நாலு எட்டு மலை வச்சு கட்டுறவேன் ஒரு வெண்பெட்டு கட்டுற மாதிரி அப்படிலாம் இல்லை சோற்றுக்கே கவலை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது என்ற கவலை அப்படிப்பட்ட ஒரு வரியவனுக்கு இப்போ என்ன ரெண்டு கோடியே அப்போ தீபாவளி பறிப்பு அஞ்சு கோடி அஞ்சு கோடி விழுந்து என்ன ஆகும் தகரார் தியான போனா வீட்டுக்கு போனா ஐயா வீட்டுக்கு போனாத்தீட்டு போகு ஒண்ணும் இல்லைங்க என்னமோ பைப்பில் தண்ணி வச்சு மொண்டு வச்சிருப்பாங்க ஒரு டப்ளருக்கு ரெண்டு டம்ளர் குடிச்சுட்டு போடுக்க வேண்டியதான் என்று இருப்பவனுக்கு இந்த அஞ்சு கோடி விழுந்தது எது போல அது போல நம்முடைய நாவுக்கரசர் பெருமானுக்கு இந்த திருவடி தீட்சை கிடைத்தது அப்படி அது வரியவன் ஒருவனுக்கு ஒரு பெரிய நிதியம் கொடுத்தால் எப்படி இருக்குமோ அதுபோல இங்கே திருச்சி பேச நாவுக்கு மன்னர் திருநல்லூரில் நம்பர் வாழ் மேற்ற திருப்பணிகள் மே உரநாளும் செய்து அங்கே தங்கின தங்கி உடவார பணியெல்லாம் செய்தாராம் பா உற்ற தமிழ் மாலை பல பாடி பணி தேசி தே உற்ற திருத்தொண்டு செய்தொழுகி செல்லும் நாள் பல நாட்கள் தங்கி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கருகாவூர் முதலாக கண்ணுதலோ நமர்ந்தருளும் திருவாவூர் திரு ஆவூர் பெறவும் சென்றிறங்கி அண்மையில் இருக்கிற திருப்பதிகளெல்லாம் சென்று சென்று வணங்கினாராம் பெருகார்வ திருத்தொண்டு செய்து பெருந்திருநல்லூர் ஒரு பிரியாதே உள்ளுருகி பணிகின்ற திருந்த இந்த நல்லூரை மட்டும் விட்டு பிரியமான நான் ஊரடங்கிட்டு